எனவே அந்தனுக்குலாண்டு அந்த புனூர் கல்யாணம் அறிவு தொடக்கம் ஏழாண்டு ஆன்மீக தொடக்கம் அப்ப ஏழாண்டு ஆன்மீகத்தை அதனாலதான் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண எங்கடா ராஜா ஈசன் அடி போட்டு எந்த அடி போடு அது படிப்பான் படிச்சு சொல்லுமா உங்களுக்கு என்ன வேணும் அப்புறம் இவ்வளவு தர்றேன் ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் எத அடி போட்டு எந்த அடி போட்டு என்னமோ நாங்க எல்லாம் செய்தும் தந்தையார் அப்படி இருந்த ஏழு வயசுல ஆண்மிகொடக்கத்தை அவங்க இதற்கு பூநூல் கல்யாணம் அது போட்டரலாம் ஏழாண்டுக்கு பின் எப்படி இருந்தார் கூலாவு மரையும் பலகலையும் கொளுத்துவதன் முன் கொண்ட அந்த நிலவு உணர்வில் திறன் கண்டு நெருவு அந்த பாப்பா அந்த பையன் எல்லாரும் அந்த தெருவே பார்ப்பன தெருவு முழுதுமே பிறந்தா அந்த மாதிரிப்பா அப்படின்னா ஏன்னு கேட்டா வயசு ஏழாச்சு அஞ்சுலதான் ஏழுல அப்புறமா பெரிய அறிவா வந்துருக்கு அப்படி இருக்கணும்பா இது மாதிரி எங்க பையன் ஆராய்ச்சி பையன் இப்படி எல்லாம் ஏழு வயசுள்ள எல்லாம் படிக்க முடியுமா ஐயா இது வெறும் கதையா ஐயா அப்படின்னா தாங்கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படைத்து பகிறார் ஒரு பிறப்பில் படித்த கல்வி ஏழு பிறப்பு வரை இதெல்லாம் நம்பியவர் திருவள்ளுவர் நம்பாதாலெல்லாம் அது கல்லெடுக்குது அவர் நம்பியவர் ஒரு பிறப்பில் அந்த ஒரு கல்வி இருக்குமானால் அது எழுமையும் ஏமாப்புடைத்து என்றெல்லாம் சொன்னார் அப்படி வந்தது பெயர் சிறிய பெருந்தகையார் அறிவு மற்ற ஒழுக்கத்தை எனவே சிறிய பெருந்தகையார் கூட சொல்லல அவர் சிவஞான சம்பந்தர் ஆயினார் இவருக்கு சிறிய பெருந்தகையார் வயது அளவில் சிறுமை தகுதி அளவில் பெருகி முடிவர் சரி இப்படி ஆனால் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் ஓது கடுமையுடன் போவான் ஆறாம் அது சீன் உடன் புக்க போது மற்றங்கு ஒரு புளித்தா போற்றுமயன் மேல் மறு ஒரு அந்த ஊர்ல மாடு ஓட்டிட்டு போவாங்க மாடு ஓட்டி போய் மேயிட்டு வருவாங்க ஒரு நாபடி மாடு வச்சுட்டு வரும்போது இந்த பையன் தெருவில் இருந்தான் யாரு இந்த நம்ம இவர் சிறிய பெருந்தக யாரு ஒரு மா என்ன பண்ணுச்சா இப்பதான் இலங்கை நாடு வரும்போதே அந்த கண்ணுட்டு ஞாபகம் வந்துட்டு முடியாது முடியாது போது என்ன அப்படி வந்து இப்படின் இருக்கு அந்த இப்ப மேல பட்டு கொண்டி கட்டி எடுத்து கையில் இருக்கிற குச்சி எடுத்துட்டான் கொம்போதனி இதே இந்த புள்ள பார்த்துட்டு பாவி என்னடா பண்ணிச்சு ஈ ஓட்ட இப்படி இருந்தது அது உனக்கு இவ்வளவு பண்ணி அடிச்சுட்டு சொல்லிட்டு என்ன பண்ணு இன்னுமே இந்த மாடு அப்பா இவன் மாடு மேய்க்குவானாப்பா நான் மேய்க்கிறேன்ப்பா ஒண்ணே கூப்பிட்டாங்க அப்பெல்லாம் என் பையனை நீக்கணும்னு மறுநாள் ஓர்ட்டுக்கு போறதெல்லாம் கிடையாது அதனால நீக்கணும் நீக்கணும் நீ மாட்டெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிற அதுவும் இளங்கன்று மாடு அதை போட்டு பிடிச்சியாடா என்னடா பண்ண அப்படியே முட்டை அல்லது ஒண்ணு கட்டு கரைக்கு ஓடுதா பாருங்க ஒரே ஓட்டமா ஓடுது எனக்கு வீதியா பாய் பிடிக்கும் இப்படினு அதுல என்னடா பண்ணிருது வேணாண்டா ராஜா நீ எந்த சரி அப்படின்னு யார் நான்ப்பா அப்படின்னது புரட்சியில் புரட்சி பெரிய புரட்சி இப்ப இந்த காலத்துல வேணா மாறுபட மேற்பாங்க இந்த காலம் எப்படின்னு கேட்டா அவங்க வந்தாங்கன்னா இங்க இருக்க நடக்கிறவங்க செருப்பு போட்டு வந்தாங்க செருப்பை கொண்டு எட்ட கட்டி வச்சுட்டு சாமி சாமி ஆனா அவங்க கையை கூப்பிட மாட்டாங்க மகாராஜனார் இடதுகை தான் காட்டுவாங்க அப்படிதான் கிராமம் இருக்கு இடதுகை காட்டுவாங்க செருப்பெல்லாம் கல்வி போட்டு சாமி சாமி மகாராஜனார் அப்படி சொல்றவங்களும் உண்டு அப்படி விட்டுறவங்க உண்டு கை எனது யாகம் செய்யற கையா நெய்வு திரவிய அதனால அப்ப இருந்த காலத்தில் பையன் மாடு மேய்க்க போறேன்னு சொன்னதே புரட்சி அதை அந்த அக்ரஹாரம் முழுதும் ஒத்துக்கொண்டது புரட்சியில் புரட்சி உலக புரட்சி சத்தியம் இது இதெல்லாம் புரட்சி சொல்றது நாதீதியால புரட்சிங்கிறான் என்னடா பண்ண அந்த பாயை புரட்டுனா அதனால புரட்சிங்க ஒரு புரட்சி அந்த காலத்தில் இது மாதிரி ஒரு பையன் முன்வந்தது புரட்சி அந்த பையனை அந்த மாதிரி செலுத்திய அந்த உடன்பட்ட அந்த அந்தனர் கூட்டம் மேலும் புரட்சி உடையார் சொல்லிட்டு தான் வர்றேன் இந்த சொல்ல சொல்ல மாட்டான் யாரும் நாங்க சொல்ற புரட்சி ஒத்துக்கிட்டேன் சரி அது முதல் மாடு மேய்க்க போகிறது வரலாறு தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் இடையிடையே சொல்லுங்கிறதவரை வேற இணைப்பெண் நீரத வரலாறு தெரியாத ஒன்றுமில்லை இந்த மாதிரி சில அமைப்புகளை நாம் என்னத்தான் வேண்டும் என்னமோ புரட்சிதான் எல்லா பேரும் முட்டா வேலை வந்துட்டான்னு கே அவ அப்ப பொழுது சிலதெல்லாம் செஞ்சிருக்கிறார்கள் எடுத்து சொல்ல நாதி இல்லை அது புரட்சி என்றால் சொல்லவும் இல்லை புரட்சி தான் ஒத்துக்கள் சரி அன்று முதல் மாடு வீக்கப் போகிறது வரலாறு தெரியும் இதெல்லாம் இடையிடையே சொல்லுங்கிறதவரை வேற இணப்பு தண்ணீர் வரலாறு தெரியாது ஒன்றும் இல்லை மாதிரி சில அமைப்புகளை நாம் என்னத்தான் வேண்டும் என்ன என்ன சொல்லு இந்த காலத்து அறிவா இருந்தா வேற ஆளு போடுங்கப்பா என்று தான் சொல்லும் நானே முன் வராது வந்தாலும் எல்லாம் மேய்க்கிச்சு மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தண்டை போட்டு அப்படி சொல்லணும் ஒத்துக்கொண்டார் இது அதனும் மேலும் புரட்சி எனவே ஒத்துக்கொண்டார் தம்பி போய் மாடு மேய்க்க குச்சியே கையில வச்சுக்காது குச்சி இருந்தா தானே அடி திருக்குறள் படிச்ச தம்பி படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றுஊது சரங்கு பிடிச்சவங்க என்ன பண்ண தெரியும் தெரியும் அப்படி தர தெரியும் மாறுவது கும்பல அப்படி போட்டு தர தெரியும் அப்படிதான் கை சும்மா இருக்காது ஆகவே கையில ஏதேனும் ஒன்று இருந்ததுன்னா சும்மா இருக்காது திருவள்ளுவர் அதனால கையில குச்சி குடிக்கல அருமையா அழைச்சிட்டு மண்ணி ஆற்றங்கரைக்கும் ரெண்டு மயில் இருக்கு அந்த கொஞ்சம் வேணா கூட அது குறைவா இருக்கலாம் இருக்கலாம் குறைவா இருக்கலாம் இல்ல கொடுக்க இப்படியாக இதுதான் அங்கே மாடு மேழுது அருமையாக மாடுதோ அங்கே பத்து மணி தண்ணி குடிக்க வைக்கும் தண்ணி குடிக்க உடனே என்ன செய்யும் நமக்கு மாதிரி ஆண்களுக்கு மாதிரி தண்ணி குடிச்சுட்டியா வயிறு ஓய்வு எடுத்துக்கணும் எல்லா மாற்ற நிழல்ல விட்டுட்டு அது இவர் வந்து எனவே உண்மையா இவருக்கு தனியா நம்ம இருக்கிற ஆரம்ப மனிதனுக்கு என்ன உபசரிப்போ அது போல நல்ல இடத்துல மேய்ச்சி நல்ல இடத்துல தண்ணி குடிக்க வச்சு நல்ல நெல் படுக்க வைக்கணும் இருந்தது ஒரு காலத்துல நல்ல தண்ணி இருந்தது ஆத்துல போய்ச்சி ஒரு காலத்துல நல்ல நெல் இருந்தது ஒரு காலத்துல இல்லாத காலத்துல இப்ப எதுவும் இன்று நல்ல புக்கிடும் நல்ல தண்ணி இருப்பதும் இன்று நல்ல நல்ல இருப்பதும் நாம கொடுத்து வச்சோம் என்று பொய்கையும் போன்றதே இதெல்லாம் சொல்ல முடிந்தது இறை அனுபவத்துக்கு இணையாக இந்த குளமும் இந்த ஆற்றும் இப்படியெல்லாம் இருந்தா கேள்வி இன்னைக்கு இங்கோ போயிட்டோம் எனவே பார்த்தோம் இப்படி செய்தார அப்படி ஒரு நாள் இருக்கின்ற பொழுது இந்த மாடெல்லாம் குடிச்சு மாடு அப்படி வரும்போதே அந்த மடியில தானா பால் அப்படியே சொட்டுச்சு சொட்ட உடனேதான் இவர் பார்த்தார் அடா ராடா இதை சொல்லாம பல பேரும் இவர் சொல்றாரு அதை பார்த்து தான் என்ன பண்ணார் வீணா பால் இப்படி சொட்டுதுன்னு சொல்லி அதை பூஜை பண்ணலாம் நினைச்சாரு ஊரா மாடை எடுத்து பால் எடுத்து வீணாக்கூள் குறிப்பினால் இந்த பால் வச்சு வாங்க வாங்காமலே நினைச்சு நம்ம புத்தி போமா வாங்க உடன் நிறைக்கும் பள்ளல் பெருவசுக்கு கையை அப்படி வச்சாலே போதும்னாரு கைய வைக்கல அப்படியே அவருக்குமா போகு மற்றவங்க அது தண்ணி எல்லாம் குடிக்க வைச்சு இந்த மாதிரி இருக்கும் போது வர்ற பால நாம என்ன பண்ணும் வேணாம் அபிஷேகம் பண்ணுவோம் திருமுழு கட்டுவோம் அந்த புத்தி இந்த மாதிரி அமைப்பில் இருந்ததுனால வந்து அதனால் இவர் என்ன பண்றார் சில பிடிச்சிருப்பார் அப்படி கறந்து இருக்கார் கறந்து பாலை எடுத்து இப்படிதான் இதை பார்த்தான் அன்னைக்கு நாளிலேயும் ஒரு ஆளுக்கு அதனாலதான் கடுமையா இருக்கணும் எந்த செயலும் எவனால ஒருத்தன மேல இந்த மாதிரி இது வரைக்கும் சார் இந்த முன்னும் இல்ல பின்னும் இல்ல இந்த மாதிரி ஒரு பார்ப்பன பிள்ளை மேய்க்குது அதுக்கு ஊற அக்ரகாரமும் ஒத்துக்கிட்டு இருக்குது நம்ம பையனும் போச்சு விட்டாங்கன்னு இருக்கும்ல இருக்குமில்லாம் இருக்கும் அப்படி இருந்ததுனால என்ன இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு வேற ஒன்னும் செய்யல செவுத்தில் எழுதி வைக்கல பாலை வீணாக்குகிறான் இருபதாம் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் என்ன பண்ணு ஊராட்சி மன்றத்தில் போய் சொல்லுவோம் அப்ப ஊராட்சி மன்றம் அப்படி இருக்கணும் அல்லவா அந்த ஊருக்குள்ள எந்தவித சிறுத்தி நடந்தாலும் அந்த ஊராட்சி மன்றத்துக்கு சொன்னா போதும் என்று அந்த ஊராட்சி மன்றமும் அதை ஏற்று உரிய பேர்வு காணணும் தீர்வு காணும் அப்படி இருந்தது போய் நேரம் என்ன சொன்னா பாருங்க ஊர்மாட்டு நம்பி விட்டமே அந்த பையன் கறந்து உடனே அவங்க என்ன பண்ணாங்க நேரம் அந்த பையனை கூப்பிடணும் என்ன பையன் கூப்பிடப்ப அவங்க அப்பாவே ஊராட்சி பண்றாங்க போகுது கூப்பிட கொடுக்கையன்பி என்ன கறந்துட்டு விளையாடுற என் பையன் செய்ய மாட்டான் எவனோ சொல்றேன் பெற்றோர் கோஷம் பண்ணி இருக்காரு மற்ற பையனோட சேர்ந்து பெற்றோரும் எல்லாத்தையும் அது மாதிரி யாராவது பெற்றோர் என்ன அல்லது என் பையன் செஞ்சாங்களா பலரும் அறையா ஒன்னு கோவில் அல்லது ஏன் தம்பி அதெல்லாம் செய்ய மாட்டேன் அடிவார அறவுரை சொன்ன பெற்றோர் தான் நாட்டில் உண்டு ஆனால் இந்த தந்தை இதும் திருமுறையில் சமுதாய அறங்கள் இதெல்லாம் சமுதாய அறம் எது பெரிய புராண புராணம் படிக்கிறது அந்த மாதிரி பையன் தப்புமா இருந்து ஊராட்சி உரிய தந்தையை கூட்டு சின்னம் அதனால அப்பா வயது அவரே கூட்டிருப்பாங்க அப்ப சிறுபையா நேரம் யார கேட்க பெற்றோர் வாயிலாக கேட்க வேணும் சமுதாயம் சரி பெற்றோர் கூப்பிட்டு சொல்ல உடனே என்ன சொல்லுவ செஞ்சிருக்க மாட்டான் சத்தியம் பண்ணுவான் அப்படி செஞ்சிருந்ததுன்னா மற்ற புள்ளசாலிகளோட சேர்ந்து சேர்ந்து செஞ்சிருவா இப்படித்தான் சொல்றேன் தொண்ணூத்தி அஞ்சு பெற்றோர் நானும் பெற்றோர் தான் சொல்றேன் நான் வேணும் தனியா ஆனா ரெண்டு ஒரு ஆள் என்ன பண்ணுவான்னு கேட்டா எனங்க என் பையன் அந்த மாதிரி மண்யாத்தங்கரையில பாலக்கரந்து கீழே தனது எனக்கு தெரியாதுங்க இருக்கு முன்ன நேரம் கூப்படுவ வெளுத்து வாங்கிடுவான் இவன்தான் ஒரு மூணு பர்சன்ட் பெற்றோர் தொண்ணூத்தேழு விழுக்காடு இல்லை என்று சாதிக்கும் மூணு விழுக்காடு சாத்தும் இதற்கு மாறாக இவ்விரண்டிற்கு மாறாக என்ன சொன்ன இதெல்லாம் பதின்தான் உண்மையாக பதிவா சமுதாய அறங்கள் தண்டிகை ஐயா என் பையன் அப்படி தவறிதாங்கிறது எனக்கு தெரியாது அடிய பொறுப்பு செய்தால் அதற்கு நான் பொறுப்பு சரி போரத்தில் இப்படி ஒரு சல்ற தந்தை வேணுமா வேணாம சமுதாயத்துக்கு கல்லூரிகளிலே பணிகளிலே தொடக்க பள்ளிகளிலே இப்படிப்பட்ட ஒரு அப்பாவை கூப்பிட்டு கேட்டோம்னா தம்பி படிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னோம் சொல்லுவாங்க பொறுப்பு கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு சாரி என்ன செய்ய போய் சாயந்தரத்துல ஏண்டா இப்படி ஊராரெல்லாம் என்ன சொல்றாங்க உண்மையா கேட்கல கேட்கல கேட்காம இருக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை இவன் எங்க போறானோ எத்தனை மணிக்கு போறான்னு சொன்ன மத்தியாந்திர கடந்து இவன் இந்த பையன் போறதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே இந்த மாதிரி பால் எங்க அந்த மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டான் இது வழக்கம் போல் தண்ணி குடிச்சது நிலல்ல இருக்குது பால் இந்த மாடு வந்தவன இவரும் என்ன பண்ணார் மாட்டுல பால் அப்படியே தானா சொட்டுதோ அந்த மாட்டில மேல இருக்க போட்டு ஒளி காட்டணும் என்னதான் எடுத்துட்டு போயிடுச்சு மணல போயிடுச்சு நோக்கி பார்த்துக்கொண்டு வழிபாடு செய்யணும்னு இருக்குது அதெல்லாம் தெரியும் ரெண்டு பூவையும் எடுத்து பக்கத்தில் வச்ச உடனே இதெல்லாம் வைத்துக் கொண்டு அப்படி உட்கார்ந்து ஐந்து அரத்தனை ஆணை முகத்தனை விநாயகர் வழிபாடு செய்து செஞ்ச பிறகு அந்த திரும்பியனியில இந்த பெருமான் எழுந்துடணும்னு வேண்டிக்கணும் அதான் ஆவாகனம்னு பேரு ஆவாகனம் ஏ மணல் தானே மணல் தான் ஆனால் அந்த இடத்தில் பெருமான் இருப்பதாக எம்பெருமான் பள்ளி என்று வேண்ட அந்த பெருமான் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் இருப்பதாக எண்ணி பாவனை அது அப்படிதான் செய்யணும் அப்படி செய்து அப்படி போது அது கூட எங்க இருக்கிறது இதுவரையிலும் உள்ளத்தில் இருந்ததாக எண்ணி அந்த உள்ளத்தில் இருக்கிற பரம்பொருளை எம்பெருமான் பள்ளி அப்படி செய்த போது அந்த இடத்துல ஒரு ஐந்து பிரகாரம் இருப்பதாக அமைத்துக் கொண்டு ரெண்டு துவாரபாலகர் இருப்பதாக அமைத்துக் கொண்டு அதற்குள் இந்த திருமியணி இருப்பதாக பாவனை செய்து கொண்டு அதன் பிறகு அந்த அந்த திருமியணிக்கு எல்லாம் செய்யும் உண்மையிலேயே மற்ற சரி நீங்க வெறும் இது மாதிரி ஆவாகனம் பண்ண ஒரு சந்தனமோ மற்றதோ வைக்கிறது அப்படி பண்ணீங்கன்னு சொன்ன அதுல பால்லாம் ஊத்த முடியாது பால் ஏது கிடையாது காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி இலிங்கமாக நேயமே நெய்யும் பாலும் அந்த பெருமானத்தில் வைக்கிற அன்பே நெய்யாக பாலாக ீர் அமுதமாட்டி பூசனை போற்றாட்டினோமி என்ற பாடல் வழி அப்படி எல்லாம் சொல்ல அப்படியெல்லாம் சொல்லி வழிபாடு செய்து அதற்கு நிவேதனமற்றவை எல்லாம் செய்து அதன் பிறகு வழிபாடு செய்து என்னென்ன போட்டி வச்சு மீண்டும் அந்த திருமேனியை இங்க எழுந்துள்ள வைக்கணும் இப்ப இங்கே பால் இருக்கிறது இங்க முன்னே இருக்கிற திருமேணி மணல் தான் குவித்ததுதான் தெரியும் ஆனாலும் அதையே என் பெருமான் பள்ளி எடுத்து இந்த மணல் என் பொருட்டு எனக்கு எழுந்துடும் கலவுடா அதான் ஆவாகனம் என்று அப்படி செய்து கொண்டு இருக்க இந்த பாலம் இருக்க மேல இருக்கிறதுக்கு பொறுக்கல நேராய்ச்சியு தெரியுது இல்லை பொக்குன்னு இறங்குச்சு வாய்நாள் இருக்கும்போது சில சொல்லாம் சொல்லி சொல்ல டானாலாம் போட்டு பேசிருக்கேன் டானா அல்லவா ஏன்னா பத்த பையன் தானே அதனால அவர் டானாலாம் போட்டு பேசிருப்பார் போய் பேசணு காதலியை விடலை ஏன் தன்னுடைய உள்ளத்தை அப்படியே பெருமான் மீது வைத்திருக்கிற காயமே கோயிலாக இந்த உடம்பே கோயில் கடிமனம் அடிமையாக அங்க யார் வேலை செய்யறா இந்த மனமே அந்த கோவில்ல கூட்டுது பெருக்குது தண்ணி வாய்மையே தூய்மையாக அந்த தீய ஒன்று சொல்லாத நினைவில்லாத நல்ல எண்ணம் இருக்குதே அதுதான் அங்கெல்லாம் தூய்மையா இருக்குதான் மனமணிலிங்கமாக அந்த ஆன்மாவே சிவலிங்கமாக அதனத்தில் இந்த பற்று இருக்கு அதான் நேயமே நெய்யும் பாலா நிறைய நீரமுதமாட்டி அந்த மாதிரி பாவனையெல்லாம் ஒன்றி செய்து அப்படி ஒன்று செய்கின்ற இவரு பட்டுது லேச கேட்டது இவர் விழிச்சுக்கிட்டாராம் அந்த ஆன்மீக உணர்வுல கொஞ்சம் இதுல ஒரு பையன் கேட்பான் பையன் ஏயா இது வரைக்கும் அந்த வர்ற வரைக்கும் காதில் உள்ளீங்க இங்க வந்து காலில் ஒரு சின்ன சத்தம் கேட்ட உடனே வருதுங்கிறீங்க அதெல்லாம் எப்படி அவரும் ஆராய்ச்சி பையன் பிள்ளைங்கள்ட்ட பார்க்க நல்லது கூட இந்த மாதிரி அப்பதான் என் பாருக்கு அல்லது நீ போன உனக்கு அருமையா யூனிவர்சிட்டி பஸ்க்கு வாங்கிட்ட வாங்கி எல்லாம் வச்சுக்கிட்ட டிசி எல்லாம் வச்சுக்கிட்ட ஒரு இன்டர்வியூ அழைப்பு பணிக்காக அழைப்பு வருது அப்ப என்ன பண்ணிக்குள்ள இருந்துச்சு அதை எப்படி கேட்கறது வச்சு அப்புறம் கொஞ்சம் அம்மா சாதையே என்ன இட்லி கட்டில எங்கெல்லாம் அதை அதெல்லாம் வச்சிருப்பேன் இப்பொழுது நீ ட்ரெயின்ல ஏறுற ஏறுகின்ற பொழுது கொஞ்சம் அப்படியே லேசா தூங்கி விடுற விழும்போது கீழே இருக்கிற இட்லி அவனால எடுத்தா கூட தெரியாது பையில மேல கொஞ்சம் நெருக்கினா கூட தெரியாது இந்த லெதர் பேக்கை ஏற்றா தெரிஞ்சிருக்கும் ஏன் ஏண்டாப்பா உயிர அதுல வச்சிருக்க ஏன் பேக்ல ஒரிஜினல் இருக்கு இட்லி போனவன்னு தெரியல அதெல்லாம் போனாலும் போகட்டும் போட என்ன தப்பு அங்கதான் அதை எடுத்து அப்படி தட்டினர் எனவே இறைந்தான் இந்த கால் வெட்டி சேர்த்து கொடுத்தாராம் இனி உனக்கு அடுத்தாதை நாம் என்ப்பா உடல் உடல் தந்தை வேணான்னு தூக்கிட்டு உயர் தந்தை உயிர் தந்தை அம்மே அப்பா ஒப்பால் நினைந்து அந்தப்பா உடலப்பா இனி உனக்கு அடுத்த தாய் அடுத்தது ரெண்டு பொருள் இதுக்கு அடுத்த ஒரு பொருள் அதுதான் பொருள் இனி உனக்கு நான் பொருந்திய தாய் ஏ இனிமே இங்கே இருக்க வேண்டிய செல் விபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் எல்லோரும் ஏற்ற பணிந்து அதுக்கு இந்த கதை பொருந்த உணக்கணும் என்று சொல்லி தான் இருந்த அந்த ஆயத்தின் உறுதியில் வந்ததில் அழைத்துக் கொண்டு செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கையில் உள்ளார் பலோரும் ஏத்த பணிந்து உள்ளார் அப்பதான் உருவமும் உனக்காக சண்டீதனுமாம் பதம் தந்து உண்பது உடுப்பது உனக்கு போட்டது கிமூல போய் கிபி வரைக்கும் போட்டு எடுத்துடணும் அந்த எடுத்த மாலை எங்க கொண்டு போனாஸ்வரர் என அவர் உணவும் உடுமும் ஆகியவற்றெல்லாம் யாரும் அதை பெரு என்று அருள் செய்தாராம் அந்த சந்தீஸ்வரர் என் ரதத்தையும் கொடுத்து உட்பதெல்லாம் எஞ்சியவற்றை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளலாம் ஆலம்பித்தான் ஊராட்சி மன்றத்தில் வெள்ளித்திரைய அந்த ஊராட்சி மன்றமும் வந்து இருக்கும் இப்போ என்னமா அப்பாங்க சண்டி சனுமாம் பந்து உண்மை எல்லாம் உணர்ந்தது அப்பா அப்படின்னு தம்பி என்ன செய்யறான் மீனா மாட்டு பார்க்கல பாலை வீணாக என்று கருதி சாரு அந்த தம்பி அந்த மாதிரி செய்யவில்லை என்பதை உணர்ந்து அந்த அவருக்கு அந்த ஊராட்சிக்கு போய் கொண்டான் அவனும் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லி தண்டிகேஸ்வர இப்ப பாருமே வழிபட்டார் அதனாலதான் போதோ போடும் போதோ காதலு யார் அங்க இருக்கிறது பூஜையால் தான் நினைவாக இருந்து அதை மறந்ததனால் மெய் எங்க திருமே நீ கிடைத்தது தான் எடுத்த என்ன செய்தார் வழிபாட நிற்க வழிபடுத்திருக்கு கோவி கோவி ஊராட்சி மன்ற செய்த புச பண்றவருக்கு கையில எதுக்கு மழந்ததுன்னு சொல்லும் குச்சிதான் எடுத்தவுடன் மழுவாயிற்று அங்கால் காண்க வர தொகை நூலை போயிருக்கீங்களா அந்த தொகை நூலை அப்படியே அப்படியே தோத்தமுன்னா தொகை ஒரு இலக்கியம் இருக்குதா இருக்குதா இன்னி வரைக்கும் இந்த எல்லோருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் வணக்கம்